அவர்கள் கூறுவார்கள் மற்றொரு அறிவிப்பில் முஸ்லிம் ஆறு முதல் துவாவின் பொருள் இறைவா பலவீனம் சோம்பேறித்தனம் கோழித்தனம் முதுமை கஞ்சத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் மேலும் மரண வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் வாழ்வில் மற்றும் மரணத்தின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இரண்டாவது துவாவின் பொருள் கடனின் தீங்குகளை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்